அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கள் பெறின் பழி பிரங்கா பண்புடை மக்கள் பெரின் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை பழிப்பிரங்கான்னா என்ன அர்த்தம் பழிக்கக்கூடிய விஷயங்களில் மகான்கள் பெரியோர்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணினா பழி பாபம் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதை விட்டு விலகி அதாவது தோஷங்களை நீக்கி பண்புடை குணங்களை உடைய மக்கள் பெரின் மக்களை உருவன் அடைவானே ஆனால் ஒருவனுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும்னா அந்த காலத்தில் அது மாதிரி சொசைட்டி இருந்தது நிறையவே இருந்திருக்குன்னு தெரிகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரோவேட்டடாக போக முடியாது அதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஜெக்டும் இல்லை ஆனாலும் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது என்று தெரிகிறது ஆகவே பழிக்கு பயந்து பழியஞ்சு பார்த்துன்னு உடைத்தாயின்னு இல்வாழ்க்கை அதிகாரத்தில் பார்த்தோம் அதுக்கு பயப்படுறது அதாவது சமூகத்தில் பெரியவங்கள்லாம் என்னடா இப்படி இருக்க அப்படி நம்மளை பழிக்கிற மாதிரி நம்ம வாழக்கூடாது பெரியவங்க மதிக்கிற மாதிரி இப்பெல்லாம் பசங்கள்லாம் சொல்கிறாங்க ஏ பெருசுங்கிறான் அவ்வளோ தூரம் மதிப்பு இருக்கு அப்படி இல்லை பெரியவங்களை மதிக்கணும் பெரியவங்களோட நல்ல அனுபவங்கள் இருக்குது பழிபிறங்காத பண்புடை மக்களை ஒருவன் பெறுவானே ஆனால் ஒரு தாயும் தந்தையும் அதாவது கணவன் மனைவி தாய் தந்தை ஆகிறார்கள் ஆண் பெண்ணு கணவன் மனைவி ஆகிறார்கள் இந்த பாருங்கள் இந்த சொல்லிலே இருக்கிற விஷயங்கள்லாம் கவனிக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாக மாறுகிறார் கண் அவன் கணவன் அப்படிங்கிறாங்க மனையில் சிறப்புற்றிருப்பவள் அப்படிங்கிறதுனால மனைவிங்கிறாங்க கணவன் மனைவி ஆகிறார்கள் அவர்கள் தாய் தந்தையராக மாறுகிறார்கள் ஸ்தானம் உயர்கிறது ஆண் பெண்ணுங்கிற போது ஒரு பொதுவான ஜென்ரல் தான் ஃபீமேல் மேலுங்கிறோம் அப்புறம் என்னதுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் மதர் அண்ட் ஃபாதர் அந்த வேர்டு வந்தாலே இந்த கலரை எப்படி இருக்கணும்னு பாருங்க அப்போ அந்த வந்த உடனே என்னாகிறது தாயும் தந்தையும் பழிக்கு அவங்களும் பழிக்கு அஞ்சு இருக்கணும் அவங்களுக்கும் பண்பு இருக்கணும் அவர்கள் அதே மாதிரி குழந்தையை பெற்று விட்டார்களே வெறும் உடம்பில் மாத்திரம் அவர்களை மாதிரி இருந்தால் போகாது குணத்துலேயே அவர்களை மாதிரியே இருக்கணும் அவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது பண்புடைய மக்கட்பெரின் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெறுவார்களே ஆனால் எழுபிறப்பும் தீயவை தீண்டா எழு பிறப்புங்கிறதுக்கு எந்த சூழ்நிலைகளும்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள் எழுகின்ற பிறப்புகளிலெல்லாம் அப்படின்னு அர்த்தம் பிறகு ஏழு பிறப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது ஏழு பிறப்புன்னா பிறகு வரக்கூடிய ஏழு பிறப்பு இல்லாட்டி முன்னேழு பின்னேழு நடு ஏழு மூவேழு இருபத்தொன்று ஏழு ஏழு பிறப்புக்கும் இற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்ங்கிற ஆண்டாள் எடுக்கக்கூடிய எழுகின்ற பிறவிகளுக்கெல்லாம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து எழுகின்ற பிறவிகளுக்கெல்லாம் நன்மை ஏற்படும் இது நம்ம சாஸ்திரத்தில் அடிக்கடி எழுபிறப்பும் சப்த கோட்டி கிருத்தம் ஜென்ம சப்த கோட்டி ஜென்ம பாபம் வினஷதி ஏழு கோடி ஜென்மாவில் பண்ண பாபம் போயிடும் இப்படிலாம் கேட்குறோம் நாம் தீயவை தீயவைன்னா துக்கம்னு அர்த்தம் துன்பங்கள் தீண்ட மனசை வருத்தப்படுத்தாது ஆக பழிப்பிரங்கா பண்புடை மக்களை தாயும் தந்தையும் பெறுவார்களே ஆனால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைகளுக்கும் எந்த சூழ்நிலைகளிலும் துன்பங்கள் வருத்தமாட்டா மனதை வருத்தமாட்டா ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நல்ல குணங்களும் பாவத்துக்கு அஞ்சின ஒரு பண்பும் அஞ்சுகிற பண்பும் புண்ணியத்துக்கு ஆசைப்படுகிற பண்பும் அவர்களை எப்பொழுதும் மனதில் துன்பம் வராமல் காக்கும் எத்தகைய வெளியில் புறத்தில் துன்பச் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த துன்பத்திற்கு அடிமையாகாமல் தாங்கள் கற்ற நல்ல பண்புகளை கொண்டே மன அமைதி பெறுவார்கள் என்பது கருத்து பரிமேல்கள் சொல்கிறார் வினைவசத்தால் பிறக்கும் பிறப்பு ஏழின் கண்ணும் ஒருவனை துன்பங்கள் சென்று அடையாது எப்பொழுது பிறரால் பழிக்கப்படாத நற்குணங்களை உடைய புதல்வரை பெறுவான் ஆயின் அப்படிங்கிறார் அவர் அந்த ஆடலேயே போகிறார் எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் அந்த ஆடலேயே போகிறார் வினைவசத்தால் பிறக்கும் வினைனால்தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் ஜென்மா எடுக்கிறோம் பிறப்பு ஏழின் கண்ணும் அப்படிங்கிறார் எழுபிறப்பும் என்பதற்கு எழுவகையான பிறப்பும் என்று ஒரு பொருள் எழுகின்ற எல்லா பிறப்பிலும் என்று மற்றொரு பொருள் எண்பத்து நான்கு லட்சம் யோனி பேதங்களில் எந்த உடலில் வேண்டுமானாலும் ஒருவர் பிறக்கலாம் ஜீவாத்மான்னு அர்த்தம் ஒருவன்னா ஜீவாத்மா இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்குது அந்த ஸ்பீஷீஸுக்குள்ளே நிறைய இன்னும் சப் ஸ்பீஷீஸெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே எந்த சரீரத்தில் எடுப்போமோ தெரியாது எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் அது ஏழு கடலை காட்டலங்கிற எழு கடல் எழுக்கடல் மணலை அளவிடன் அதிகம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் வடிவேல் செட்டியார் அவர்களுடைய உரையில் பார்த்தா ஊர்ந்து செல்கின்ற பிராணிகளின் வகை பதினொன்று மனித பிறவியில் ஒன்பது நீரில் வாழ்கின்ற பிராணிகள் பறவைகள் விலங்குகளாகிய இவற்றின் பிறப்பின் வகை வகை தனித்தனியே பத்து பத்து சிறப்பு பொருந்திய முறைமை பொருந்திய தேவப் பிறவியின் வகை பதினான்கு பிரம்மனால் படைக்கப்பட்ட முடிவில்லாத சீரிணையுடைய நிலைத்திணையின் பிறப்பின் வகை இருபது என எண்பத்து நான்கினை எண்பது நான்கு லட்சம் என்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் நானில நீர் பை முட்டை நால்வகை யோனிசுரர் மானுட நீர் வாழ்பறவை மா கிருமி ஞானமிலா மண்பட்ட தாவரம் என்று ஏழாய் வரும் பவநூறு எண்பத்து நான்காயிரம் அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு பிறப்பு ஏழாவன தேவர் மக்கள் விலங்கு பறவை ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்பனவாம் இவற்றின் யோனிபேதம் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் அடுத்த எல்லா பிறவிகளிலும் எந்த பிறவியை எடுத்தாலும் அந்த உடல் வாயிலாக அந்த உயிருக்கு துன்பம் ஏற்படாது என்பது கருத்து ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்